போது உங்கள் கூடாரங்களிலேயே துழுது கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அறிவிக்குமாறு கட்டளையிட்டார்கள் அப்போது ஒருவருக்கொருவர் ஆச்சரியமாக பார்த்தனர் இந்த பாங்கு சொல்பவரை விடவும் சிறந்தவர்களான நபி சலல்லாஹு அரேஹி வசல்லம் அவர்கள் ஜும்மா கட்டாயமானதாக இருந்தும் கூட அவ்வாறு செய்திருக்கிறார்கள் என இபுனு அப்பா ஸ்லதி அல்லாஹூன் அவர்கள் கூறினார்கள் மழை காலங்களில் பள்ளியில் தொழுமாறு உங்களுக்கு நான் கூறி கஷ்டம் கொடுத்து நீங்களும் பள்ளிக்கு வந்து உங்களுடைய கால் மூட்டுகளால் மண்ணை மிதிக்க நான் விருக்கிறேன் எனவும் இபுனு அப்பா சலதி அல்லாஹூன் அவர்கள்